நண்பர்கள் அனைவருக்கும் நட்டினையின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நட்டினையின் அறுபதாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் நாம இத்தனை வாரங்களா அஞ்சல் தலையில எதை எதை தெரிஞ்சுக்கிட்டோம்ட்டு கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்துட்டு அதுல இந்த வார பதிவுக்கு வரலாம் சரியா நாம ஆரம்பத்துல அஞ்சல் தலைன்னுட்டு பல வகைகளை பத்தி பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் உதாரணத்துக்கு சாதாரண அஞ்சல் தலை நினைவு அஞ்சல் தலை தாமத கட்டண அஞ்சல் தலை விமான சேவை அஞ்சல் தலை கட்டணம் செலுத்தப்பட வேண்டிய அஞ்சல் தலை இப்படி அஞ்சல் தலை வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கடுத்தத நாம பேச பேசினது அஞ்சல் தலை வகைகள்ல ஓவர் பிரிண்ட்ங்கிற நினைவு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை செயல்பாட்டு ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை கலோனியல் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை புரொவிஷனல் ஓவர் பிரிண்ட் அஞ்சல் தலை வார் ரிலிண்ட் அஞ்சல் தலைண்ட் அஞ்சல் தலைகள் நெக்ஸ்ட் அஞ்சல் முத்திரை வகைகள் இதுல ரெகுலர் போஸ்ட் மார்க் அட்வைசரி போஸ்ட்மார்க் பார்வேர்டிங் அதாவது முன்னோக்கிய அஞ்சல் முத்திரை அடுத்தது மிஸ் போஸ்டல் மார்க்கிங் லேட் அஞ்சல் முத்துறை கட்டணம் செலுத்த வேண்டிய அஞ்சல் முத்திரை ரிட்டர்ன் லெட்டர் ஆபீஸ் அதாவது ஆர்எல் ஓ அஞ்சல் முத்துறை சென்சர்டு அஞ்சல் முத்துறை அச்சு பொறி அஞ்சல் முத்திரைங்கிற மீட்டர் பிராங்கிங் அஞ்சல் முத்திரை விளம்பர போஸ்டல் முத்திரைங்கிற ஸ்லோகன் போஸ்ட்மார்க் அப்புறம் படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரன்ட்டு இப்படி வெவ்வேறு வகையான அஞ்சல் தலைகளையும் அஞ்சல் முத்திரைகளையும் தெரிஞ்சுகிட்டோம் இல்லையா ஒரு தபால நம்ம நம்ம நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இல்ல அலுவல் சம்பந்தமாவோ அனுப்பும் இது ரெண்டும் அதாவது அஞ்சல் தலை அப்புறம் அஞ்சல் முத்திரை ரெண்டு மட்டும் இருந்தா போதுமான்னு உங்களை கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிங்க நாம அனுப்புற தபாலுக்கு இது ரெண்டு மட்டும் போதாது வேற ஒண்ணும் முக்கியமா வேணும் அது என்னன்னா அஞ்சல் எழுது பொருள் அதாவது போஸ்டல் ஸ்டேஷனரி போஸ்டல் ஸ்டேஷனரி இல்லாம நாம எந்த ஒரு தபாலையும் அஞ்சல் துறை மூலமா ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொரு நபருக்கு தகவல் அனுப்பவே முடியாது ஸ்டேஷனரிங்கிற எழுதுபொருள் கண்டிப்பா தபால் சேவைக்கு இன்றியமையாதது இந்த இன்றியமையாத போஸ்டல் ஸ்டேஷனரியில பல வகைகள் இருக்கு அந்த ஒவ்வொன்றை பத்தியும் நம்மளோட அறிவாம் அஞ்சல் துறை பயணத்துல வரும் வாரங்கள்ல நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்